வெற்றிவேன் முருகனுக்கு அரகரூகர அடலருணைத்திருக்கோபுரத்தேயே அந்த வாயிலுக்கு வட வருவிச் சென்று கண்டுகொண்டேன் வருவார்தலையில் தடபடனப்படுகல் சர்க்கரைமுக்கியகை கடதடக் கும்பக் கழிற்றுக்கு இளைய கழிற்றினையே பேற்றீத்தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றைக் கழிய வழிவிட்டவ செஞ்சடாடவிமேல் பணி இதழியை தும்பைய அம்புலியில் கீற்றைப் புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரணே அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேரன் கவியையே அன்பால் எழுத்து பிழையரக் கற்கின்றிலேர் எரி மூண்டதென்னப் விழித்து புகையழப் பொங்குவெங்கூற்றன் விடும் கயிற்றா கழுத்திற் சுருக்கிட்டக்குமன்றோ கவி கற்கின்றதே ட்டு புறமெரித்தோன் மகன் செங்கையிலே செங்கையில் வேர்கூரணியிட்டாகி க்ரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக பேரணி கட்டது கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே போரவொட்டார் ஒன்றே உண்ணவொட்டார் மலரிட்டு உணதள் சேரவுட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவருய சோரனிட் ஊரணி சூரணி காருடல் சோரிகூர கட்டாரியிட்டோர் இமைப்போதி குன்றவணியே திருந்த புவனங்கள் என்ற பொற்பா அவை திருமுலைப்பால் அருந்தி சரவணப் பூந்தொட்டிலேறீ அருவல் கொங்கை விரும்பி கடலழ குன்றழச் சூரழ விம்மியழும் குருந்தைக் குறிஞ்சிக் கிழவன் என்றோதும் குவலையமே பெரும்புணத்தினுள் சிற்றே நெல் காக்கின்ற பேதையே குங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானம் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்துச் செந்தேனும் கைத்ததுவே சலத்தில் பிணிபட்டு சட்டு கிரியைக்குள் சலத்தில் பிணிபட்டு அசட்டுக்கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்துதிர குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றிக் களத்தில் செருக்கிக் கழுதாட வேல்தொட்ட காவலனே ஒளியில் விளைந்த உயர் யான பூதரத்து உச்சியின்மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனே அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாழைப் பெற்ற வெறுந்தனியே தெளிய விளம்பியவா முகமாருடைய தேசிகனே தேனன்று பாகமிகோணாமொழி தெய்வள்ளிக்கோ நன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீ தீயன்று நீரென்று மண்ணுமன்று தான் என்று நான் என்று அசரீரி என்று சரீரி என்றே சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாயிருக்கும் எல்லையுள் செல்ல எனவிட்டவா இகழ் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்க்கின்ற கொல்லியை கால்வரை கொவை செவ்வாய் வல்லியைப் புல்கின்றமாள் வரைத்தோள் அண்ணல் வல்லபமே குசை நெகிழா வெற்றி வேலோன் அவுணர் குடற் குழம்பு கசையிடு வாசி விசைகுண்ட வாகன பீலியின் கொத்து அசைபடு கால்பட்டு அசைந்தது மேறு அடியிட எண் திசை வரை தூள் பட்ட அத்தூளின் வாரி படைபட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என்னூ தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைப்பட்ட குன்றமும் மாமேருங் வற்பும் வே ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை மணிசேர் திருவரை கிண்கிணி ஓசைபட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர வெறுவரத்திற்குச் செவிபட்டு எட்டு விற்பும் கனகப் பருவறைக்குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே குப்பாத வாழ்க்கையுள் கூத்தாடும் ஐவரில் கொட்படைந்த இப்பாத நஞ்சேனை இரு நான்கு வெப்பும் அப்பாதி ஆய் விழ மேருங்குலுங்க விண்ணாறு சப்பானி கொட்டிய கையாறிரண்டுடைடைச் சண்முகனே தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர்தலையிலும் ஓவோ என் பாவடியேட்டிலும் பட்டதென்றோ படி மாவலிவால் மூவடிகேட்டென்று மூதண்டம் கூட முகடுமுட்டச் சேவடி நீட்டும் பெருவான் மருகந்தன் சிற்றடியே தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளியே தானமென்றும் எடுங்கோள் இருந்தபடியிருங்கோள் எழுவாறு முயக் கொடுங்கோவச்சூருடன் குன்றம் திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் தானே உமக்கு வெளிப்படுமே வேதாகமச்சித்ரவேலாயுதன் வெற்றிபூத்த தண்டை பாதாரவிந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லாச் சூதா நதற்ற வெளிக்கே ஒளித்துச் சும்மாயிருக்கப் போதாயினி மனமே தெரியதொருபூதற்குமே வையிற்கதிவடி வேலோ நீயில் கதிர்வடிவேலோ நீ வாழ்த்தி வரியற்கென்றும் நொய்யிற் பிளவளவேணும் பகிர்மின்கள் நுங்கடற்கு இங்கள் வெய்யிற் கொதுங்க உதவா உடம்பின் வெறுநிழல் போல் கையிற் பொருளும் உதவாது காணும் கடைமொழிக்கே சொன்ன கிரௌஞ்சகிரியூடுருவத் தொலைத்தவைவேல் மன்ன கடம்பின் மலர்மாலை மார்ப மௌனத்தை உற்று நின்னையே உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குணம் பூண்டு என்னை மறந்து இருந்தேன் இறந்தே விட்டது உடம்பே கோழிக்கொடியின் அடிபணியாமல் குவலயத்தே வாழக்கருதும் மதியிரிகாள் உங்கள் வல்வினை நோயே ஊழிற் பெருவலி ஒண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோனும் அடிப்புறே மரணப் பிரமாதம் நமக்கில்லை யாம் என்று மரணப்மாதம் நமக்கில்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டேம் கிண்கினி முகுள சரணப் பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரணே மொய்தாரணிகுடல் வள்ளியைவேட்டவன் முத்தமிழ வைதாரையும் அங்கு வாழவைப் போன் வெய்யே வாரணும் போல் கைதான் இருவதுடையான் தலைவத்தும் கத்தரிக்கேம் எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாழும் செழிஞ்சுடரே வை வைத்த வேட்படை வானவனே மறவேன் உனைநான் ஐவர்க்கு இடம்பெறக்கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே ஏன்னம் குறித்து அடியேன் செவினி என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறித்து வெளியாக்கிவிட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்கக் குறிஞ்சிக் கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே திண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலனுக்குத் தொண்டாகிய என் அவிரோத ஞானச் சுடர்வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்துவார் சற்றன் கை கட்டவே நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பறும் கர்மிகளே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் நிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே வேலே விளங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்திரஞ்சியே மாலே கொலை கண் காண்பதல்லால் மனவாக்குச் செயலாலே அடைதற்கரிதாய் அருவுருவாகி ஒன்றுபோலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது வே கடத்தில் குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்திற்புனையன யான் கடந்தேன் சித்திரமாதுருர் அல்வுல் படத்தில் கழுத்தில் பழுத்த செவ்வாயில் பனையில் உந்தி தடத்தில் தனத்தில் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கள்ென்பதாகத் திரிகின்ற செந்திலோன் திருக்கை வேலென்கிழே செந்திலோன் திருக்கை வேலென்கிளை கொற்றமயூரம் என்களை வெற்றி தண்டைக்காலென்கிளை மனமே எங்கனே முத்திகாண்பதுவே பொக்கக்குடிலில் புகுதா வகை புண்டரிகத்தினூவோ செக்கச்சிவந்த கழல் வீடு தந்தருள் சிந்து வெந்து கொக்குத்தறிபட்டு எரிபட்டு உதிரம் குமுகுவன கக்கக்கிரியுருவக் கதிர்வேல் தொட்ட காவலே கிளைத்து புறப்பட்ட சூர் மார்புடுங் கிரியூடுருவத் தொளைத்துப் புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உளத்தையே வளைத்து பிடித்துப் பதைக்கப் பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்துத் தவிக்கின்ற எண்ணெயே என்னால் வந்து ரட்சிப்பையே முடியா பிறவிக் கடலில் புகார் முழுதும் கொடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார் வெற்றி வேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுனர் குலமடங்கப் பொடியாக்கிய பெருமாள் திருநாம் புகழ்பவரே பொட்டாக வெப்பைப் பொருதகந்தா தப்பிப் போனது ஒன்றற்கு ஒன்றற்கு எட்டாத ஞானக் கலை தருவாய் இருங்காம விடாய்ப்பட்டார் பட்டார், திருகிப் பருகிப் பசிதனிக்கும் கட்டாரி வேல்விழியார் வலைக்கே மனம் கட்டுண்டதே பத்தித்துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால், புத்தித்தரங்கம் தெளிவதென்றோம் பொங்கு வெங்குருதி மெத்திக் குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரம் கொண்டு அமராவதி கொண்ட குற்றவணே சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலே குன்றம் எட்டும் கிழித்தோடு வேலென்கிலேயே எநே முத்தி கட்டுவதே கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காமக் மொண்டுண்டு அயர்கினும் வேல் மரவேன் முதுகூலித்திரள் டுண்டுண்டு டுடு டூடு டுண்டு டுண்டு டிண்டு டிண்டெனக் கொட்டாடிய வெஞ்சூர் கொன்ற ராவுத்தனே நாள் வினைதான் என்றையும் எனை நாடி வந்த கோள்ையும் கொடுங்கூற்று என்றையும் குமரேசர் இறுதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடீனே உதித்தாங்கு உழல்வதும் சாவதும் தீர்த்து என உன்னில் ஒன்றாய் விதித்தாண்டு அருள் தரும் காலமுண்டோ பெட்பு நட்டுரக பதித்தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மைவேறிய மாணிக்கமே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே பாலே அணைய மொழியாறும் இன்பத்தைப் பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாயே காலே மிக உண்டு காலே இலாத கணவனத்தின் மேலே துயில்கொழும் மாலோன் மருக சிவவனே நினங்காட்டும் கொட்டில்லை விட்டு ஒரு வீடை இது நிற்க நிற்கும் குணங்காட்டியாண்ட குருதேசிகன் நம் குரச்சிருமான் பணங்காட்டும் அல்குட்குருகும் குமரன் பதாம்புயத்தை வனங்காத்தலை வந்து இது எங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே கவியால் கடலடைத்தோன் மருகனே கணபனகச் செவியால் பணியணி கோமான் மகனே திரல் அக்கர் புவியாற்பழ தொட்ட போர்வேல் முருகனைப் போற்றி அன்பா புவியாக்கரங்கள் வந்து எங்கே எனக்கிங்கன் கூடியவே தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி ஏ தோலால் சுவர் வைத்து காலில் சுமத்தி இருகாலால் எழுப்பி வளைமுதுகோட்டீ கைநாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை குண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேலால் கிறிதொளைத்தோன் இருதாள் வேறில்லையே ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வற்று இருபூத வீட்டில் இராமலின்றகன் இருகோட்டு ஒருகைப் பொறுபூதரம் உரித்து ஏகாசமிட்ட புராந்தகற்கு குருபூத வேலவன் நிட்டுர யான குலாந்தகனேயான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்திர மாதரல்குல் தோயா உருகிப் பருகியே பெருகித்துவளும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே பத்தித் திருமுகம் ஆறுடன் பன்னிருதோள்களுமாயே தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல்மான் தடங்கப் புத்திக் கமலத்து உருகிப் பெருகி புவனம் எற்றி தத்திக் கரை பொருளும் பரமானந்த சாகரத்தே புத்தியை வாங்கினின் பாதாம்புயத்தில் புகட்டியே அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றிலேன் முதுசூர் நடுங்கே சக்தியை வாங்கத் தரமோ குவடுதவிடுபடக் குத்திய காங்கேயனே வினையற்கு என் குறித்தனையே சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியன்றி வேரிலே காரண் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவன் செல்வமெல்லாம் நீரில் பொறியென்று அறியாத பாவி நெடுநமே படிக்கும் திருப்புகள் போற்றுவன் ஊற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சலின் பாய் இன்று நடிக்கும் பிரான் கொடும் சூரன் நடுங்க வற்பை இடிக்கும் கலாபத் தனிமையிலேறும் இராவுத்தனே மலையாறு கூரழவேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதமும் செய்குமினோ நும்மை நேடிவரும் வரும் தொலையாவழிக்குப் பொடிசோரும் உற்றதுனையும் கண்டீர் இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவற்கே சிகராத்திரிகூறிட்டவேலும் செஞ்சேவலூ செந்தமிழால் பகரார்வமீ பணி பாசசங்கிராம பணாமகுடம் நிகராட்சமபட்சபட்சி துரங்க நிருபகுமராட்சசபட்சோபததீர குணதுங்க நே வேடிச்சு குங்கை விரும்பும் குமரனை மெயன் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடிப் திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிலேசித்து வாழ்நாளே மாவரே சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்குமின்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று இகைக்கு என விதித்தாயிலே இளங்காபுரிக்குப் போகைக்கு நீ வழிகாட்டென்று போய் கடல் தீ கொழுந்த வாகைச் சிலைவளைத்தோன் மருகா மயில் வாகனே ஆங்காரம் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார் நினைப்பும் மரப்பும் வரார் தினைப்போது அளவும் ஓங்காரத்து உள்ளொலிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்யார் என் செய்வார் எமதூதருக்கே கிழியும்படி அடல் குண்டறிந்தோன் கவிகேட்டுருகியே இழியும் கவி கற்றிடாது எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே பொறுபிடியும் களிரும் விளையாடும் புனச்சிறுமாக தருபிடி காவலுகவாயினச்சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு இருவினயோம் இறந்தல் ஒருபிடி சாம்பரும் மாய உடம்பிதுவே நெற்றாப் பசுங்கதிர் செவ்வேணல் காக்கின்ற நீலவள்ளி முற்றாத்தனத்திற்கு இணியபிராள் இக்கு பற்றாக்கையும் வெந்து சங்கிராம வேளும் பட விழியால் தேவேந்திரலோகசிகாமணியே பொங்கார வேலையில் வேலை விட்டோன் அருள் போல் உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது வைத்த வங்காரமுங்கள் சிங்கார வீடும் அடந்தயரும் சங்காதமோ கெடுவீர் உயிர்வோமத்தனி வழிக்கே சிந்திக்கிறேன் என்று சேவிக்கிறேன் தண்டைச் சிற்றடியை வந்திக்கிலேன் ஒன்றும் வாழ்த்துகிறேன் மயில்வாகணனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கலேன் புந்தி கிளேசம் காயக்ளேசம் போக்குதற்கே ஏ சிரமற்று வாரதிவற்றச் செற்ற புறையற்ற வேலவன் போதித்தவா பஞ்சபூதம் அற்று உரையற்று உணர்வற்று உடலற்று உயிரற்று உபாயமற்று கரையற்று இருளற்று எனதற்றிருக்கும் அக்காட்சியதே ஆளுக்கு அணிகலம் வெண்தலை மாலை அகிலமுண்ட மாலுக்கு அணிகலம் தன்னம் துழாயே மயிலேறும் ஐயன் காலுக்கு அணிகலம் வானோர் முடியும் கடம்பும் கையில் வேலுக்கு அணிகளும் வேலையும் சூரனும் மேருவே பாதித்திருவுருவப்பச் சென்றவர்க்கு தன் பாவனையே போதித்த நாதனை போர் வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யும் அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கிங்க சிந்தித்ததே பட்டிக் கடாவில் வரும் அந்த உன்னை பாரரிய வெட்டிப் புறங்கண்டு அலாது விடேன் வையசூரனைப் போய் முட்டிப் பொறுத செவ்வேல் பெருமாள் திருமும்பு நின்றேன் கட்டிப் புறப்படா சக்திவாள் என்றன் கையதுவேன் வெட்டும் கடாமிசைத் தோன்றும் வெங்கூற்றன் விடும் கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளிமட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்த நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் போலுமென்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்குட என்னின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேர்க்குமரக் ஞானம் மிகவும் நன்றே பெறுதற்கு அரிய பெற்று நின் சிற்றடியை குறுகிப் பணிந்து பெறக் கற்றிலேன் தருகண் சிறுகண் சங்கிராம சைல ழுவும் கடகாசல பன்னிருபுயலே சாடும் சமரத்தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை யுகம் போய் சகம் போய் பாடும் கௌரி பௌரி கொண்டாடப் பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே தந்தைக்கு முன்னம் தனியான வாழ் ஒன்று சாதித்தருள் கந்த சுவாமியனைத் தேற்றிய பின்னர் காலன் வெம்பி வந்து இப்பொழுது என்னை என் செய்யலாம் சத்தி வாழ் ஒன்றினாள் சிந்தன் துணிப்பெண் தனிப்பரும் கோபத் திரிசூலத்தையே பிழிக்குத் துணை திருமண் மலற்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயன் நாமங்கள் முன்பு செய்தபழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை படி வேலும் செங்கோடன் மயூரமூமே துருத்தியனும்படி கும்பித்து வாயுவைச் சுற்றி முறித்து அருத்தி உடம்பை ஒறுக்கில் என்னாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாறுடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டியர் முத்தி கை கண்டதே சேந்தனை கந்தனி செங்கோட்டு வெப்பனி செஞ்சுடர்வேல் வேந்தனே செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனி கந்தக் கடம்பனே கார்மையில் தாழ்வில்லையே போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளுங்கூ வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் எனத் தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லுணாதிந்த ஆனந்தமேயே அராப்புனைவேணியின் சே அருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் சுராப்புனை தண்டயம் தாழ் தொழல் வேண்டும் கொடிஐவர் பராக்கரல் வேண்டும் மனம் பதைப்பரல் வேண்டும் வேண்டுமென்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே படிக்கின்றிலே பழனித் திருநாமம் படிப்பவர்தாள் முடிக்கின்றிலேயே முருகாயன்கீ முசியாமலிட்டு முடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்ம்மி நடிக்கின்றிலே நஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கினியே கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றமின் குண்டறிந்த தாடாளனே தெண்டணிகை குமர நின் தண்டயம் தாழ் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொடாத கையு பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணீ மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே கூர்கொண்ட போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள் போர்குண்ட காலன் உண்மைக் குண்டு போம் அன்று பூண்பனவும் தார்குண்ட மாதரும் மாளிகையும் பணச் சாளிகையும் ஆர்குண்டு போவர் ஐயோ கெடுவீர்னும் அறிவின்மையே பந்தாடும் மங்கையர் செங்கையில் பார்வையில் பட்டுழலும் சிந்தா புலந்தனை தீர்த்தருள்வாய் செய்யவேல் முருகா கொந்தார் கடங்குடைசூள் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே மாகத்தை முட்டி வரும் நெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகைப்புறவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாகப் பொறுப்பை திரிபுராந்தகனைத் திரையம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணிதன் பாலகனே தாராகணம் எனும் தாய்மார் அருவர் தரும் முளைப்பாலாராது உமை முளைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்த வந்தபோது உயிர் வாங்குவனே தகட்டில் சிவந்த கடம்பையும் நெஞ்சையும் தாழினைக்கே புகட்டே பனியப் பணித்தருளாய்ப் புண்டரீகன் அண்ட முகட்டைப் பிளந்து வளர்ந்து இந்திரலோகத்தை முட்ட பகட்டில் பொருதிட்ட நிட்டுர சூற பயங்கர நே தேங்கி அண்டத்திமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாபுரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரந்தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே மெய்வரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்றகல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதரப் பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதும் அடைக்கலமே காட்டில் குரத்திப் பதத்தே கருத்தைப் புகட்டினு வீட்டில் பூதல் மிக எளிதே விழிநாசி வைத்து மூட்டிக் கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டிப் பிடித்தெங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே வேலாயுதன் சங்கு சக்கராயுதன் விருஞ்சனறியாச்சூலாயுதன் தந்தகந்த சுவாமி சுடர்குடுமி காலாயுதக் கொடியோன் அருளாய கவசம் உண்டு என் பாலாயுதம் வருமோ யமனோடு பகைக்கினுமே குமரா சரணம் சரணம் என்று அண்டர்குழாம் துதிக்கும் அண்டர்குழாம் துதிக்கும் குமரா சரணம் சரணம் என்று அண்டர்குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கையேடு வந்தி வந்தினே என் செய்யுமே வணங்கித் துடிக்க மனிதருடன் இனங்கி குணங்கெட்ட துட்டனை இடற்றுவாயே கொடியும் கழுகும் பிணங்கத் துணங்கை அழகை கொண்டாடப் பிசிதர் நினம் கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலே பங்கேறுகன் என பட்டோலையில் இடப் பண்டுதழி தங்காளிலிட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்துப் பொங்கோதம் வாய்விடப் புன்னம் சிலம்பு புலம்பவரும் எங்கோ நரின் இனிநான் முகனுக்கு இருவிலங்கே மாலோன் மருகணி மன்றாடிமைந்தனியே வானவர்க்கு மேலான தேவனே மிஞ்ஞான தெய்வத்தையேயே மேதினியில் சேலார் வயல் புழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரங்கண் படைத்திலனே அந்த நான்முகனே கருமான் மருகனை செம்மான் மகளி களவு கொண்டு வருமா குலவனே சேவல் கைகோளீ வானமுய்யப் பொறுமாவினைச் செற்ற போர்வேளனை கன்னிப் பூகமுடன் தருமா மறுவு செங்கோடனே வாழ்த்துகே சாலனன்றே தொண்டர் கண்டு அண்டி முண்டு உண்டிருக்கும் சுத்த ஞானமெனும் தண்டயம் குண்டறியும் தருவாய் சண்ட தண்டவெஞ்சூர் மண்டலம் குண்டு பண்டு அண்டரண்டம் குண்டு கொண்டு மண்டி மிண்டக் அண்டர் விண்டு ஓடாமல் வேல் தொட்ட காவலே மண்கமிழ் உந்தித் திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமிள் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து திங்கிரி சிந்த விளையாடும் பிள்ளைத் திரு அறையில் கிண்கினி ஓசை பதினாலு உலகமும் கேட்டது தெள்ளிய ஏனலில் கிள்ளையை கள்ளச் சிறுமேனும் வெள்ளியை வேட்டவன் தாழ் வேட்டிலை சிறுவள்ளை தள்ளீ துள்ளிய கண்டையை தொண்டையை தோதகச் சொல்லை நல்ல வெள்ளிய நிச்சில வித்தார முறலை வெட்ட யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் சொல்லை பெருநிலும் சூகரமாய்க்கின்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாறும் அற்றதனி வெளிக்கே வந்து சிந்திப்பதே தடக்கொற்றவேள்மயிலே விடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்து நின்று ஓகையின் வட்டமிட்டு கடற்கப்புறத்தும் கதிர்க்கப்புறத்தும் கனகசக்கரத் திடர்கப்புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவயே சேலில் திகழ் செங்கோடை வெட்பன் செழுங்கலவி ஆலித்து அனந்தன் பணாமுடிதாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயன் சக்ராயுதமும் மணிலமுதிதனை ஒன்றையும் காண்கின்றிலேன் கந்தவேல் முருகாக நதிதனை என்ன புய் வாழ்விழன்பாய் நரம்பால் பொதிந்த பொடிதனையும் கொண்டு திண்டாடுமாறு எனப் போதவிட்ட விதிதனை நொந்து நொந்து இங்கே என்றன் மனம் வேகின்றதே காவிக் கமலக் கழலுடன் சேர்த்து எனக் காத்தருளாய் தூவிக்குலமையில் வாகனனே துணையேதுமின்றி தாவிப் படரக் கொழு கொம்பு இல்லாத தனிக்கொடி போல் பாவித்தனி மனம் தள்ளாடி வாடிப் இடுதலை சற்றும் கருதேனை போதமிலேனையே அன்பால் கெடுதலிலா தொண்டரில் கூட்டியவா க்ரவஞ்ச வெப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவியர இச்சிறை விடுதலை பட்டது விட்டது பாச இணை விலங்கே சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் மன் சண்டைக்கு அஞ்சாரு துலங்கா நரகக்குழியனுகார் துட்டநோயணுகார் கலங்காற் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தல் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயமோ ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி பகல் நே இடங்காட்டி யானிருந்தே துரிக்கே சுராப்புனையே தண்டையந்தாள் அருளாய் கரிகூப்பிட்ட நாள் கராப்படக் கொன்று அக்கறி போற்ற நின்ற கடகுள் மெச்சும் பராக்கிரம வேல மிருதசங்கார பயங்கரநே செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமோ பங்கே நிறைத்த நற்பிறுதோளும் கொங்கே தரளும் சுரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என்னும் வந்து எதிர்நிற்பனே ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன் வினைதீர்த்தருளாய் வாவித் தடவயல் சூழும் திருத்தனி மாமலை வாழ் சேவற்கொடியுடைய அனே அமரசிகாமணியே கொள்ளித் தலையில் எறும்பது போலக் குலையும் என்றல் உள்ளத்துயரை ஒழித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிரேறிய மாணிக்கமே சூலம் பிடித்து யமபாசும் சுழற்றித் தொடர்ந்து வரும் காலந்தனக்கு ஒரு காலுமஞ்சேன் கடல் மீது எழுந்த ஆலம் குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே